கர்க்க பாகவத் கோபிகா ஜீவன ஸ்மரணம் முக்கியமா இந்த ரெண்டு வார்த்தைகள் அடிய சொன்ன பிரஸ்தாபம் நித்ய பிரியே வந்து அப்படி கிருஷ்ணன் சம்போதனம் அதாவது கிருஷ்ணனை அழைக்கிறார்கள் அப்படி கிருஷ்ணனை அந்த கோபிகைகள் கூட்டும் கோபிகைகள் சாதாரண இடக்கை வழக்கை வித்தியாசம் தெரியாத கோபிகைகள்னு பொதுவாக உபன்யாசத்தில் கேட்டிருக்கிறது வந்து எப்படின்னா அது சொல்லியிருக்காங்க சரி அது அந்த அவருடைய அந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அந்த சமூகத்தில் இருக்காருங்க ஆனால் அவர்கள் எல்லாமே ஞானிகள் அவர்கள் சொல்கிறார்கள் நித்திய பிரிய அந்த நித்திய பிரியாக இருக்கக்கூடியவன் யார் தான் அவன் தான் ஆர்த்த யார் அந்த ஆர்த்த பந்தோவாக அவன் தான் நித்தியப்பிரியமாக இப்படி ஒரு கனெக்ஷன் பார்த்து ஒரு சுவாரஸ்யம் சொல்லலாம் என்ன அந்த ஏற்கனவே அந்த பதினாலாவது அத்தியாயத்தில் சொன்னாரோக லீலையில் மோகன் லீலையில் அழகா காண்பித்தார் யாரு சுக பிரம்மர்கள் காண்பித்தார் கிருஷ்ணமே நம்மஹித்வம் ஆத்மா நம் கீழாத்மான ஜகத்கிதாசோப்பேகேவாதி மாய வசதோ ஜானதமற்ற கிருஷ்ணம் தாஸ்ணுச்சரிஷு பகவதுகிளம் நானியக்கிஞ்சனூவா தகவன் கிருஷ்ணே அப்படின்னா ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு ஒரு கேள்வி கேட்டார் எப்படின்னா தேதினா பும்சம் அப்பமாக எதா தேய்தமாக தனுகேய ூத்தம் கபஸ்வ இத்தரே அப்பத்திய தல்பததை தேகோட்டேத்தே நாத்மியா எஜிதேகேஸ்மின் தீவிதா பதி தீதமாக ஸ்வாத்மா சேஷா விதேனா திருத்தமைய சகலம் எதரா அப்படி இந்த சுவனமண்டலத்தில் சராச்சரத்துல எல்லா தேகத்தை கொண்டவர்கள் எல்லாருக்கும் பிரியதமாக இருப்ப பொழுது ஆத்மா அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிந்தமாக இருந்து பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்ட ஜீவனை உங்கள்கிட்ட எங்கள்கிட்டையும் இருக்குது அதுதான் அந்த ஆத்மா இருக்கு அதுதான் எப்பவுமே நித்திய அது எப்படி சாஸ்வதமாக இருக்கக்கூடியது இந்த சரீரத்தில் இது போன சரீரத்தில் இருந்து அதுதான் நித்ய புரியும் அடுத்த வரை சவரக்கூடாது வந்ததுன்னா அதுலேயும் நித்தியப்பிரிமா இருக்குது அவர்கிட்ட தான் இந்த ஆர்த்த பந்தோன்னு சொல்கிறது என்னென்னா ஆர்த்த பந்தோன்னா வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் மனசுக்கு சரீரத்துக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சரி வெளியில் சொல்லிக்கோ முடியாமல் இருக்கக்கூடியது கணவன் மனைவிக்கிட்டோ சொல்ல மாட்டாள் மனைவி கூட கணவன்கிட்ட சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் அவர்கள் தானாக அழுது தீர்த்துப்பார்கள் அதை சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஆத்ம பந்து வரக்கூடிய அந்த இறைவன் தான் அந்த பரமாத்மா அவன் தான் கிருஷ்ணன் அவன் தான் நித்ய புரியம் அவன் தான் நீ அப்போ வந்து எங்களை திரும்பி போன்னு சொல்லிய நியாயமாக சாதாரண தர்மங்கள் சாமானிய தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறது எதிர்க்க வந்து ஸ்ரீ தர்மமோ புருஷ தர்மமோ அப்புறம் பிரம்மச்சாரி கிரகத்தன் வானப்பிரஸ்தம் சன்னியாசர் மோட்ச தர்மம் இதெல்லாம் எங்கே பார்த்தான் ஏற்கனவே பார்த்து தான் வந்திருக்கோம் நான் அடியான்னு சொல்லியிருக்கேன் நல்ல ஏழாவது ஸ்கந்தத்தில் அந்த நரசிம்மாவதாரத்துக்கு அப்புறம் பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சொல்லுவேன் அப்படி பார்த்தா அந்த தர்மங்கள்லாம் யா எதை அடைவதற்கு உன்னை அடைவதற்கு உன்னை அடைந்த அப்புறம் அந்த தர்மங்கள் தேவையில்லையே அதாவது இப்போது தர ஒரே ஒரு தரவு தான் மேலே போகணும் ஏனியால் மேலே ஏறுறார் போகிறார் போனப்புறம் அந்த ஏணி ஒன்றும் தேவையில்லை இந்த நம்ம உலக வாழ்க்கையில் இங்கே வந்து ஏணி உதைச்சிடுவானுங்க ஆனால் மேலே போனப்புறம் அந்த ஏணை அவசியம் இல்லை அப்படி இந்த சாமானிய தர்மம் மேலே உச்சாலையில் இருக்கக்கூடிய ஆண்டவனை அடைவதற்கு ஆண்டவனை அடைந்தப்புறம் நெச்சப்புணராவர்த்தலே நெச்சப்புணராவர்த்தேன்னு சொல்கிறார்கள் திரும்பி வருவதில்லை திரும்பி வருதில்லை திரும்பி வருவதில்லைங்கிற பொதுவும் அந்த ஏணை அவசியமாக மறுபடியும் போகிறது அது உலக வழக்கத்திற்கு திரு ஏணி அவசியமாக இருக்கலாம் ஆனால் பகவான் அடைந்த மறுபடியும் அந்த ஜீவன் இன்னொரு சரீரத்தை அடைய போவதில்லை கிடைக்கூடல் முப்பத்தி ஆறுலேருந்து நம்ம வந்து அர்த்தத்தை பார்ப்போம்லோக அர்த்தத்தை பார்த்து அது மேலே போகும் முப்பத்தி ஆறு எர்ஜாட்சா எம்புஜாட்சா தவ பாதத்தலம் ரணம் குஜிரியனப்பிய அஸ்பிராட்சிய சமட்சபம் தாத்தும் தயமிதான் பத பாரமா அம்புஜாக்ஷா வந்து தான் தாமரை கண் இதாக இருக்கேன் தாமரை காடாக இருக்கக்கூடிய அந்த கண்ணும் அழகான விருந்த தாமரை கிருஷ்ணா இந்த குழந்தை அப்பா தாமரை கிருஷ்ணாப்பா லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு காலத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கொடுத்ததானு உன்னுடைய பாதங்கள் எப்படியும் வனத்தில் வசிக்கக்கூடிய ஜனங்களான எங்களுக்கு பிரியமாக கொண்டது உன்னுடைய பாதங்கள் இப்போ எங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதையும் உன்னுடைய பாதங்கள் அதை எப்போ நாங்கள் தொட்டோமோ அந்த லக்ஷ்மி தேவியும் அந்த காலத்தில் அதை வந்து பாத லாலனம் பண்ணுங்கள் பாதசேவம் பண்ணுங்கள் அப்பொழுதோ முதல் நாங்கள் வந்து மிகவும் ஆனந்தம் அபிரமிதாக ஆனந்தமடைவிக்கப்பட்டவர்களாக ஆகிட்டோம் வே அன்னிய சமக்ஷம் வேற ஒருத்தர் முன்னால் நிற்கவும் எங்களுக்கு சக்தியாற்றவர்களாக இருக்கும் தவிர வேறு யாரும் எங்களுக்கு தேவையில்லை அதாவது உன்னுடைய பாத சேவையை என்று நாங்கள் தொட்டோம் அந்த பாத சுகத்தை அனுபவித்தோம் மற்ற ஆனந்தம் அணிவிக்கப்பட்டோம் அதாவது ஆனந்தம்னா பிரம்மா ஆனந்தத்தை அணிவிக்கப்பட்டோம் இதுதான் சொன்னோம் அந்த யக்ஞபத்னி உத்தாரணத்தில் கிளியராக காமிச்சிரு அந்த வார்த்தை எனக்கு பிடிச்ச அர்த்தம் அரசாமல் சொல்லுவேன் அதை ரேமே கோ கோப கோபீனாம் ரமையன் ரூப வாக்கு கிருதைகள் அப்படி ஏவம் லீலா நரவப்பு திருலோக மனுசீலியன் இந்த பூ மண்டலத்தில் அவதாரம் பண்ணி அப்படி லீலா விஷயங்களை நடத்தி காட்டின அப்படிப்பட்ட அந்த கண்ணன் தன்னுடைய ரூபம் வா அழகாலையும் வாக்கு வார்த்தைகளாலையும் அதாவது அவனுடைய பேச்சுக்கள் வார்த்தைகளாலையும் கிருதை அவன் செய்கிற லீலைகளாலையும் எல்லாரையும் ரேமே எல்லாரையும் ரமிக்க வைத்தான் யார கோ கோபா கோபீநா அப்போ வயசானவர்கள் சின்னவர்கள் ஆண்கள் பெண்கள் கோபிகைகள் கோபாலர்கள் அப்புறம் கண்ணுக்குட்டிகள் மாடுகள் எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்கும் அந்த வந்து பிரம்மானந்தத்தை அடைந்தார் அப்போது அப்படிப்பட்ட பிரம்மானந்தத்தை உன்னுடைய பாராறு விந்தங்களை தொட்டு நாங்கள் அனுபவித்திருக்கிறோமோ வேறு உத்தரவுன்னாலும் நாங்கள் நிற்கிறதுக்கு சக்தி கிடையாது எந்த லக்ஷ்மி தேவி தாங்களை ஒரு தடவை கடைக்கண்ணால் பார்க்கணும்னு பார்த்து கொண்டும் அவர்கள் மகாலட்சுமி தாயாருடைய கடாக்ஷம் போகணுன்னு எல்லா தானே பணத்துக்காக தான் நடிக்கிறாங்க அப்படி ஒரு தடவை கடாக்ஷம் லக்ஷ்மி பார்வை கடாக்ஷம் கழணுங்கிறதுக்காக பல தேவதர்கள் வந்து தபஸ் கொண்டார்களோ அந்த மகாலட்சுமி தேவியை தங்களுடைய மார்பில் ஏகாந்தமான ஸ்தானத்தை அடைந்தும் கூட பக்தர்களால் அப்படி சேவிக்கப்பட்ட எப்படிப்பட்ட தங்களுடைய அந்த பாத தூளிகள் இருக்கேன் எத் பாராம்புஜ ரஜா அந்த பாராம்புஜ தூளிகள் என்னுடைய காலில் ஒட்டிண்டுகிற பார தூளிகள் அதை வந்து அடைய விரும் அது மகாலட்சுமி அடைய விரும்பினாள் அடை அவளே விரும்பும் அந்த மகாலட்சுமி அடைவதற்காக இல்லை கடைக்கண் பார்வை கிடைக்கணும்னு தேவர்களை தப்பொண்டார் அந்த மகாலட்சுமி உன்னுடைய பாத இந்தியம் திருவடி கூளை அடையணும் விரும்புகிறாளோ அது மாதிரி நாங்களும் உன்னுடைய பாத தூளியை அடைவதற்காக வந்திருக்கிறோம் அதாவது அப்படின்னா உன்னுடைய அருளை அடைவதற்கு வந்திருக்கும் அதில் விஜினார்த்தன துக்கங்களை போக்கடைக்கூடிய ஹே கிருஷ்ணா விஜினார்த்தன ஜனார்தன ஜனங்களுடைய கஷ்டங்களை போக்கடிக்கக்கூடியவர் ஜனங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவர் ஜனார்தன் விஜினார்தன துக் துக்கங்களை போக்கடிக்கூடிய கிருஷ்ணா வசதி வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை வந்து சேவிப்பதற்காகவே ஆசை கொண்டவர்களாக உங்களுடைய பாரம்பூலத்தை அடைந்து கொண்டு எங்களுக்கு பிரசாரம் செய்ய வேண்டும் அனுகிரகம் பண்ணணும் ஏ புருஷோத்தமாக உங்களுடைய அழகான அந்த சிரிப்போட கூடிய பார்வையோட உக்கிரமான அந்த அதனால் எங்களுக்கு வந்து மனசில் கிளப்பிவிடப்பட்ட அந்த ஆசை காமாகி அதனால் கஷ்டப்படக்கூடிய எங்களுக்கு எங் உங்களுக்குடைய தாசியம் தேகி உங்களுக்கு அந்த சேவையை கொடுக்கணும் அதான் உங்க பார சேவையை கொடுங்கள் அதுதான் எங்களுக்கு வேணும் சேவையை கொடுங்க அப்படி குண்டல ஸ்ரீகண்ட குண்டலங்களால அழகு வாய்ந்த கண்ணங்கள் அது வந்து எப்படின்னா பண்ண பளிங்கு போன்ற அவனுடைய கண்ணம் அந்த பளிங்கு போன்ற கண்ணம் அப்படின்னா பல பள பல பல பட பலம் இருக்கு ஐயா வந்து கருணீலமா இருந்தாலும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால அதுல வந்து பிரதிபலிக்கிறது அவனுடைய காதுல போட்டக்கூடிய கண் குண்டலங்கள் வனோகோபால சுந்தரி அதாவது அவன் வந்து அவன்கிட்ட பெண்ணினுடைய நளினமும் உண்டு ஆணனுடைய இதுவும் உண்டு சௌகந்தமும் ஒரு அந்த ஒரு கம்பி காம்பீரியம் உண்டு ரெண்டும் உண்டு அப்படி இருக்கிறவன்ட்ட அப்படி அழகாக இருக்கான் பார்த்து கண்ணன் வந்து குண்டலங்கள் வந்து கண்ணனில் அப்படியே பிரதிபலிக்குது அதை கொண்டதும் அதரங்களில் அவன் இந்த பல் புருளாங்குழல் வாசிப்பதனால அவனுடைய அதரம் அமிருத்தம் இருக்கு அது வந்து அனுபவிக்கிறது புருளாங்குழல் இவர்கள் அனுபவிக்க முடியல அதுத்தான் இவர்கள் எல்லாருமே எல்லாரும் கேட்பது சிரிப்போடு கூடிய பார்வையோடு உங்களுடைய சூர்ண குந்தங்களால் மறைந்த முகத்தையும் பார்த்துட்டு அலக்கா விரத்தம் அதாவது சுருட்ட மயிராக இருக்குது சுருட்ட சுருட்ட சுருட்டா மயிர் மயிருக்கு அந்த மயிர் முன் எண்ணத்தில் வந்து விடாது அது பார்ப்பதற்கு மிகவும் அதாவது மற்ற உபகரணங்களால் அதை இந்த குந்தலங்கள் முடிகளை வந்து சுருட்டி சுருட்டி வச்சு சுருட்டையாக பண்ணுறது போல் இயற்கையாக அது வந்து அவ்வளோ மெதுவாகவும் சுருட்டையாகவும் இருக்குது அது வந்து முகத்தில் நெற்றியில் வந்து விடறது மறைக்கிறாப்பில் இருக்குது அபயதானம் செஞ்ச தத்த அபயம் ரெண்டு அபயம்தானம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தண்டம் போன்ற பெரிய கைகளையும் லக்ஷ்மி தேவி விளையாடுறதுக்கு முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய அந்த அவருடைய மார்பஸ்தானம் அதில் தான் அகலகில்லேன் ஏ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த அலமேறு மங்கை தாயார் இருக்கக்கூடிய அந்த சீனிவாசனுடைய பட்சத்தில் மார்பத்தில் பார்த்து நாங்களும் உங்களுக்கு அடிமைகளாக ஆகிவிட்டோம் அடி கிருஷ்ணா எந்த தங்களுடைய பத்தை பார்க்கும் வேணுகானத்தை கேட்டும் வேணுகானத்தை கேட்ட பசுக்களும் பறவைகளும் மரங்களும் மான்களும் எல்லா விதமான சராச்சரங்கள் ஏற்கனவே அந்த இந்த கீதத்தை பார்த்தோம் வேணு கீதத்தை பார்த்தோம் அப்படி ரோமாஞ்சரம் அடைந்தது அஸ்பந்தளம் சொன்ன மாதிரி அதாவது தாவரங்கள்லாம் ஜங்கம மாதிரி ஆயிடுச்சான் ஜங்கமெல்லாம் தாவரம் மாதிரி ஆயிடுச்சு அப்ப எழுதா சித்திரம் போற இருந்தது எல்லாம் பார்த்தது அந்த மிருகங்கள்லாம் அப்படி உங்களுடைய ரூபத்தை பார்த்து ரோமாந்திர மனித அப்படிப்பட்ட ரங்களுடைய அவக்தமான அதாவது மதுரமான பதங்களை கொண்ட நீண்ட ஸ்வரலாபத்தாலையும் கல்பதாஜுத மூர்த்தி அவ்விய அவ அப்படிப்பட்ட இதை புல்லாங்குடல் ஊதக்கூடிய அந்த சுர மூன்று லோகங்களே மிகவும் அழகான இந்த ரூபத்தை திரைலோக்கிய சூபகம் இந்த மூன்று லோகத்திலையும் மிகவும் கிளர்ச்சி வாய்ந்த மிகவும் சிறந்த அழகான சௌந்தர்யமாக இருக்கக்கூடிய ரூபத்தை பார்த்து மூன்று ரோகங்களையும் மோகமடைந்த எந்த ஸ்திரீ தான் தன்னுடைய ஆரியச்சரித்தான நிலையத்தையும் தன்னுடைய நடைத்தலைந்து விலக மாட்டாள் அப்படி உங்கள்கிட்ட வந்து எல்லோரும் சேர்ந்து விட்டார்கள் ஆபத் பாந்தவாம் ஆர்த்த பந்தோன்னு சொன்னால் தானே ஆர்த்தபந்தோ ஆபத் பாந்தவம் அதாவது நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நீக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரன் நண்பன் கூடிய வேண்டியவன் அவன் அப்படிப்பட்ட ஆதிபருகன் ஆகிய மகாவிஷ்ணுவும் இந்த தேவலோகத்தை ரட்சிப்பதற்காக உபேந்திரனாக அவதாரம் பண்ண போல நீங்களும் கோகுலத்தினுடைய பயத்தையும் கோகுல பிரஜபயார்த்திகாராக பிரஜத்து கோகுலத்தில் வந்து பலவிதமான துஷ்டர்கள் அசுரர்கள் வந்து விடாமல் துந்தரப்படுறாங்க தேவர்களும் இந்திரன் மாதிரி தேவர்கள் வந்து கஷ்டப்படுத்த அப்படிப்பட்ட பய அவருடைய கோகுலத்தினுடைய பயத்தையும் கஷ்டத்தையும் போக்குடிப்பதற்காக அவதாரம் பண்ணிருக்கு நிச்சயம் அதனால் உங்களுடைய வேலைக்காரிகளாக அனுமதிக்கும் கிங்கரிகளாக இருக்கும் வேலைக்காரிகளாக இருக்கும் அப்படிப்பட்ட எங்களுடையும் அந்த தப்தஸ்தனத்தை எங்களுடைய அப்படி விரகத்தால் துடிக்கக்கூடிய எங்களுக்கும் அந்த மன்மத தாபத்தை கொண்ட எங்களுக்கு தலைகளையும் மார்புகளையும் தாமரை போன்ற உடைய திருக்கையை வைத்து அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படி சொன்னார் விவரமாக பிறப்போம் இப்படி உன்னுடைய பாதங்களை அடைந்தபுறம் திரும்பி போகிறதுங்கிறது இல்லை அப்போ திரும்பி போகிறதுங்கிறது எப்போ உண்டும் அந்த வேத வாக்கியம் பொய்யாயிடுச்சுன்னா அது ஒன்று உண்டு வேத வாக்கியம் பொய்யாகாது பொய்யாக்க முடியாது அப்போது என்ன சொல்கிறது சாஸ்திர வாக்கியம் பொய்யாகாது நச்சப்புனராக அப்போ வந்து யாரை தெரிந்து கொண்டு யாரை அடைந்தால் திரும்பி போவது கிடையாதோ அப்படி உங்கள்கிட்ட திரும்பி போன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி அதுதான் நிச்சப்புனராவரத்து அதை அப்படிங்கிற அப்படி காண்கிறாள் இது ஒரு சின்ன கரையை முடிச்சோடனே செடுவோம் தமரைக்கண்ணா ஊர் முடியும் திருவடி சேவம் பாதார சிந்த சேவை இது லக்ஷ்மி கூட எப்பப்போ கிடைக்கிறது இன்னும் நிச்சயம் கிடைக்கிறது இல்லை ஏதோ க்ஷண நேரம் கிடைக்கிறதுனா இந்த காட்டுவாசிக்கள்கிட்ட காட்டுவாசி அந்த பிரியவைத்த நாங்கள் காட்டுவா பிரிய வைத்த நீங்கள் இருக்கிறேன் இருக்கீங்க அதனால் அந்த சரண பாக்கியம் எங்களுக்கு எப்பொழுது கிடைச்சிருக்கு அந்த சரண சேவை பாக்கியம் பாதார சரண வேண்டுகோள் அதனால் அந்த ஆனந்தத்தை விட்டு வேறு ஒத்தருக்காகவும் வந்து கைங்கரியம் பண்ணத்துக்கு முடியாது செய்யாது முடியல முடியாது லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை அடைவதற்காக மகாலட்சுமியினுடைய ஸ்ரீயாத்த கடைக்கன் பார்வை அடைவதற்காக எல்லா தேவர்களும் தப்பஸ் இருக்கார்கள் விடாமல் தப்பு கொண்டார்கள் இதாக கடைக்கன் பார்வை வந்து கஞ்சம் கிடச்சா போகணும் அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமி உன்னுடைய மார்பில் இடம்பற்ற பின்னரும் பக்தர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுறபோது உங்களுடைய திருவடைச்சூளை துளசி தேவியோடு அடைய விரும்புகிறார் மகாலட்சுமி தாயார் வந்து உங்களுடைய திருமார்பில் நிச்சம் வசிக்கிறாள் அதுதான் அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசன் அகலகளேன் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய மார்பில் இருக்காது அப்படி இருந்தாலும் பக்தர்களான நாங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடிய உன்னுடைய அந்த திருவடி துகள் பாதார்விந்த ரஜஸ் அதை வந்து துளசி தேவியோட அடைவதற்காக விரும்புகிறார் அப்படி அது மாதிரிதான் நாங்களும் உன்னுடைய திருவடி தூளை அடைய வந்திருக்கோம் அதாவது பாத சேவை பண்ண வந்திருக்கோம் எங்களுக்கு ஆர்த்த அப்படி எங்களுடைய விஜினார்த்தனை பாப்பமும் அதால் வரக்கூடிய கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் அதுதான் பிரிஜினார்தன ஜனார்தன ஜனங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய விஜினார்தன பாப்பம் பல மூட்டைகள் பாப்பங்கள் பாப்ப வாசனைகள் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அதெல்லாத்தையும் நீக்கக்கூடியவரையும் உங்களை ஆராதனம் பண்ணுறக்கூடிய விருப்பத்தால் அவங்கள வந்து சேவிக்கணுங்கிறதுக்காக அடைவதற்காக வீடு வாசலெலாம் விட்டுட்டும் உங்களுடைய திருவடையை வந்து செஞ்சிருக்கும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள் எல்லா விதமான புருஷன் அவன் ஒருத்தரதான் புருஷர் உலகத்தில் அடியும் நீங்களும் நீங்களும் ஆண் தான் அடியும் ஒரு ஆண் தான் அதாவது அவன் ஒருத்தன் தான் இந்த பிரபஞ்சத்தில் பெண்களே அது சந்தேகம் அதே அந்த ராசமண்டலத்தில் மாற்றம் இல்லை ராசமண்டலத்தில் அவன் ஒருத்தரை தான் ஆண் அது தீர்மானமான விஷயம் அதாவது பிருந்தாவனத்தில் அந்த கோபுரத்தை ராசமண்டலத்தில் நிதிவனத்தில் நிச்சயம் நடக்கிற கூடியதில் கண்ணன் ஒத்தன் தான் ஆண்மான் அவன் ஒத்தன்தான் துறணும் எல்லாரும் தீகழ அப்படியும் ஆண் அழகிறவன் உங்களுடைய அழகான அந்த புன் சிரிப்புரைக்கும் அந்த மதுரமான பார்வை கடைக்கண் பார்வை எங்களுடைய ஹதயத்தில் அப்படியே ஆசையை தூண்டிவிட்டு அதில் வந்து கவி தவிக்கக்கூடிய அந்த அக்னியை அந்த ஆசை அக்னியில் தவிக்கக்கூடிய எங்களுக்கு உங்களுக்கு கைகரியமானக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய பாத சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை துரும் உங்களுடைய அழகான கேச கேசம் இருக்கும் அந்த கேச திரு கொஞ்சம் அப்படியே சுருண்டு சுருண்டு சுருண்டு அழகாக அந்த முகத்தை வந்து விளர்க்கும் அது முகத்தை கொஞ்சம் மறைக்கணும் அப்படி மறைக்கிறாப்பு கூடிய அழகான தாமரை போன்ற முகம் விக்கசமான முகம் குண்டலங்களால் அந்த கன்னமும் பளிங்கு மாதிரி இருக்கக்கூடிய அண்ணன் இது தான் கரு நீளம் தான் கருநீளமாக இருந்தாலும் அது படப்பட பட படப்பட படம் இருக்கும் இது வந்து ரொம்ப பாலிஷ் பண்ண ஒரு பண்ணக்கூடாது கண்ணனை பற்றி வச்சு திரும்ப சிரும்பிப்போம் அப்போ பாலிஷ் பண்ண த இதில் தரையில் பார்த்தா உடனே உங்களுக்கு அந்த தெரியாது அந்த கண்ணனுடைய அந்த குண்டலங்களுடைய பிரதிபலிப்பு கன்னங்களில் தெரியுது அப்படியும் பிரகாசமான பளிங்கு மாதிரி கண்ணம் குண்டலங்கள் பிரதிவிகள் உதடுகளில் அந்த இதுவும் ஊதுகிறார் இல்லையா புல்லாங்குழல் ஊதுறதுனால அந்த அமிர்தம் அந்த அதராமிருத்தம் அது வழியாது அப்படின்னு சிரிப்பால் மதுரமான பார்வை அவயம் கொடுக்கக்கூடிய ரெண்டு நீண்ட உருண்ட திருக்கைகள் மகாலட்சுமி தேவிக்கு சந்தோஷம் கொடுக்குறாப்பல ஆனந்தத்தை கொடுக்குறாப்பல இருப்பையும் அகன்ற மார்பு அதை பார்த்த எங்களுக்கு உங்களுக்கு பணிவடை செய்வதற்காக அடிமைகளாக ஆகும் ஆயிட்டும் மேலே கண்ணா ரோமா்சிதமாக இருக்குது யாராக இருக்குல்லாம் அஸ்பந்தனம் கிடைப்படாமல் போக சொன்னால் இது வந்து உன்னை பார்த்த பசு கண் கண்ணுக்குட்டிகளோ பசுக்களோ வேறு எல்லா விதமான பிராணிகளும் பறவைகளும் மரங்களும் மான்களும் அப்படியே ரோமாஞ்சனமாக இருந்தன அந்த அஸ்பந்தனபதிமனாவும் பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படியும் இயற்கையாக புரட்டி போட்டாங்க அவர்களுடைய மூன்று லோகத்திலும் மிக அழகான உன்னுடைய அந்த திருமேனியை பார்த்து சௌந்தரியமான ரூபத்தை பார்த்து ஹதயத்தை கவரக்கூடிய ராகமூர்த்தினைகளோடு கூடிய வேணுகானம் அந்த வேணுகானம் பல பல ராகங்களில் செய்கிறாங்க எங்கே கற்றுந்தான் பண்ண கண்ணன் ஒன்றும் அகில கலாதி குருவாக்கல் அகில கலாதி அப்போ வேணுங்கிறது கேட்டு மூன்று லோகத்தில் கூடிய எந்த ஒரு ஸ்ரீராம் மயங்கி தன்னுடைய நிலையை மறவாமல் இருப்பாள் மறப்பாமல் இருப்பாள் அப்படி எல்லாரும் ஓட்டாள் அப்போது பெரியவர்கள்லாம் காண்பித்த சாதாரண மரியாதை மார்க்கத்தை சாதாரண மரியாதை எல்லைய யார் தான் மீறாதவர்களான லோகத்தில் யாரால் இருக்க முடியும் அப்படி சொல்லி முடித்தாள் அடுத்தது அப்படின்னா நாங்கள் வந்து எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றினவர் நின்று எல்லா விதமான அதாவது வெளியில் சொல்ல முடியாது இருக்கக்கூடிய அதுதான் ஆர்த்தின்னு சொல்லுவது ஆர்த்தின்னு ஒருத்தர் பேர் இருந்தால் என்ன அர்த்தம்னா வெளியில் சொல்லக்கூட சொல்லிக் கொள்ள முடியாது இருக்கக்கூடிய கஷ்டங்களை கொண்டவள்னு நடக்கும் அப்புறம் அவள் இஷ்டம் அப்படின்னா பேர் வச்சுக்கலாம் அதனால் ஆர்த்தினா அப்படி பலவிதமான கஷ்டங்கள் அப்படிப்பட்ட வெளியில் சொல்ல முடியாதள கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றினவர் நின்று ஆதிபருடனான நாராயணன் தேவலோகர்களுக்கெல்லாம் காப்பாற்றுவதற்காக கோகு எப்படி வந்து அவதாரணம் பண்ணுறாரோ அப்படி கோகுரத்தினுடைய பயம் கஷ்டம் அசுரர்கள் கொடுக்குற கஷ்டமாக என்ன தேவர்கள் கூட கிடைக்கிறாரு அப்படி அந்த பயத்தை போக்குவதற்காக அவதாரம் பண்ணி அப்படிப்பட்ட உன்னுடைய அடிமைகளான எங்களுடைய தலைகளையும் தாபம் நிறைந்த எங்களுடைய மார்பங்களையும் உன்னுடைய தாமரை போன்ற கையை வச்சு எங்களுடைய எல்லா விதமான தாபத்தையும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரம்மானந்தத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி அவர்கள் முடித்தார்கள் இந்த இதுதான் பிரணய கீதம்னு சொல்லப்பட்ட பதினோரு ஸ்லோகங்கள் இதில் அடுத்த ஆடியோட அந்த கதையை சொல்கிறேன் இந்த பத் பதினோரு ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லுவேன் இந்த கீதம் வந்து நமக்கு முக்கியமாக ராகந்தாளெல்லாம் எப்பவுமே இருக்காது ஸ்டாண்டர்ட் கோபிய ஊச்சு மோோர் கவன்கதிசம் தவ பாரமூலம் பத்திரமாஸ்மன் புருஷோன் பத்திய பத்தமர்த்த யீ சுமிதி தவவிதாம் அஸ்வம பதேஷம் பிரேட்டோ பருமராத்மா கி तो ये प्रिये யி ரஸ் ஆமன் நித்திய புராவிச்சிதைக்கம் தன்னீர பரமேஸ்வர மாம் சிரா அரவிந்தனேற்ற சித்தம் சுகேனா எதாவே பாதோ பரம் நலத்தான் தவ பாரூா யாமாங்க அதராமதூரே காசாவலோக்கலீதாத் நோச்சேர் வய விரகே ோம்ையானோ பதவீம் சேேத் தவ பாம் பார்த்தலம் ரயம் குச்சிரணியமதி அஸ்பிராபுதிம தமகங்கர் பாரத் பதம் பதர்ஜாச்சமேத் வரம் கிலோம் யா ஸ்வீட்சர வபா பிரபீத விஜினூலம் பிராத்திய வசதி தடுப்பந்தரஸ்பிரீஷீவிரம்தமூஷணம் தேகிதாசியம் வீட்சாக்கம் தவ குரசி கண்டத்தராசுத்தவோக்கம் தபய்ச்சுகம் விலோக்கிய பட்சத்தை கிரமணிச்சா தாசிய கார்டே கலபராட்சி மோஹித ஆரியச்சரிதிரேத்லோக்கியம் திரிலோக்கியசோபகமிதம் தீரிஷம் ருபம் திருமுங்க ஃபலகாச்சரோத தவோயாதிபுருஷோ துரலோக்கோப்தனோ நிதி கரபங்கனி மார்த்தோ தப்